ஒன்பது அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிசல்லாகும் அணிஹி செல்லம் அவர்களுக்கு ஆடைகளில் மிகவும் விருப்பமானதாகும் முழு நீள அதாவது தலை முதல் கால் வரை உள்ள சட்டையே விருப்பமானதாக இருந்தது அபுதாபு நான்கு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து திருமிதி ஒன்று ஏழு ஆறு இரண்டு இது ஹசன் என இமாம் கூறுகிறார்கள்